ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் பள்ளிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுதுக்கு சந்திக்கக்கூடிய செய்யலாம் என்பதை தேவனுடைய சொல்லுகிறார் என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் மூலமாகத்தான் தேசத்துக்கு என்ன இருக்குது இப்போ ஜனத்து தேசத்துக்கு சேமம் உண்டாகணும்னா நாம் தான் அதுக்கு காரணம் நாம் தாம் அதுக்கு மூல காரணமாக செயல்பட வேண்டிய கடமை உள்ளவர்கள் அதனால் இந்த நாட்களில் நம்முடைய ஜனங்கள் நாம் இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய பகுதியில் நாம் சரியாகச் செய்தால் கத்திர இந்த தேசத்துக்கு சேமத்தை தருவார் சேமம் அப்படின்னா சுகம் இங்கிலீஷில் வந்து தேசத்தை நான் குணமாக்குவேன் சொல்கிறார் அப்படி அப்போ இங்க இதுல இருந்து என்ன விளங்குகிறோம்னா சேமம் சுகம் ஆசீர்வாதம் ரட்சிப்பு விடுதலை தேசத்துக்கு உண்டாகணும்னா அதுக்கு கத்தர் யார் மூலமா தான் கிரிய செய்றாரு நம் மூலமா தான் கிரிய செய்றாரு இன்னொரு விதத்தில் சொல்ல போனா இந்த தேசத்தின் சேமத்துக்கு நாம்தான் காரணர்கள் நாம சரியானா தேச நிச்சயம் சேமம் ஆய்விடும் அதான் அதனுடைய சத்தியம் என்னாமும் தெரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவங்க என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியில விட்டு திரும்பினா நான் தேசத்துக்கு என்ன செய்வேன் தாழ்த்துகிறதுல இருக்கு நம்ம சும்மா கூட்டம் நடத்துறதுனால இல்ல கூட்டம் எல்லாரும்தான் நடத்துறான் கூட்டம் நடத்துறதுனால தேசத்துக்கு சேமம் வராது அந்த கூட்டம் சேமமாய் அமைய வேண்டுமானால் அதற்காக தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்யணும் தங்களை தாழ்த்தணும் ஒப்பு கொடுக்கணும் சுத்தி அரிக்கணும் தங்களுடைய பொல்லாதிகளை வழிகளை விட்டு திரும்பணும் அதான் அதனுடைய சரியான அர்த்தம் இப்ப நம்ம சுத்தி நம்ம என்ன நினைக்கிறோம்னா பாவத்தை அறிக்கை செஞ்சா போதும்னு நினைக்கிறோம் பாவத்தை அறிக்கை செய்யறது ரொம்ப ஈஸி அப்படியான பாவத்தை அறிக்கை செய்யறது ரொம்ப கஷ்டமா ஈஸியா ரொம்ப சொல்லமா கதாவே மன்னிச்சிடு சுவாமி நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது சோத்திரம் சோத்திரம் அது கூட என்னதான் அறிக்கை சவுல் அப்படித்தான் அறிக்கை செஞ்சான் தாவீத பார்த்த உடனே என் மகனே என் குமாரன் ஆகிய தாவிதே அப்படிதான் அறிக்கை தப்பு நடந்தது தப்பு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு திரும்பி எங்க தான் வருவான் இவனை தேடிதான் வருவான் அப்போ அது வந்து தான் அதாவது அறிக்கை தான் மாற்றம் இல்லை அதனால இந்த வசனத்துல சொல்லி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் சுத்தி இருக்கை செஞ்சா மட்டும் போதா தங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி இனிமே நான் செய்யறது ஒரு முடிவு எடுத்து திரும்பினால் இதுவரைக்கும் நினைக்கிறேன் சபை தொடங்கி இருக்குமா இருக்காதா இருக்கும்ல இருக்கும் அப்ப ஐம்பது வருஷமா ஜனங்கள் இன்னும் தங்களை சரிப்படுத்தியா பின்னால் நடக்கும் இந்த வசனம் உண்மையானால் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவனுடைய வாக்கு அதுக்கு காரணம் என்ன நாம தான் நிறைவேற வேறாதது நிறைவேறாமல் போனதுக்கு காரணம் நாம் அதனால நாம இப்ப நம்ம தமிழ தாழ்த்தணும் நாசரித்து ஜனங்களுக்கு இருக்கிற நாசரித்து ஊழியர்களுக்கு இருக்கிற பெருமைஸ்ட் போகணும் என் நாமம் தெரிக்கப்பட்ட என் ஜனங்கள் நமக்கு எல்லாருக்கும் நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்கா இருக்கா நெத்தியில இருக்கா பாருங்க இருக்கா கத்தடி நாமம் இருக்கா பாசிங்க தெற்கு தரிசன புஸ்தகத்தில் இஸ்ரேவல் ரச்சகரே இறைமையா பதினாலு ஒன்பது பதினான்கு ஒன்பது நீ விடாய்த்து போன புருஷனை எங்களை விட்டு போகாது உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே எங்களை விட்டு போகாது அப்ப நமக்கு எல்லாம் யாருடைய நாம தரிக்கப்பட்டிருக்கு ஆண்டருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கு ஆண்டருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் முதலாவது நம்மை தாழ்த்தணும் நமக்கு இருக்கிற பெருமை எல்லாம் உடையணும் உடைக்கணும் சிலை நமக்குள்ளைகளை உடைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொல்ற நம்மை தாழ்த்தணும் நம்முடைய படிப்பு நம்முடைய பெருமை நம்முடைய பிரசங்கம் நம்முடைய ஊழியம் நம்முடைய சபை நம்முடைய குடும்பம் நம்முடைய ஜாதி அப்படி இப்படி நம்முடைய படிப்பு அறிவு புத்தி திறமை அழகு இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன இருக்கும் பெருமை இருக்கும் காக்காவுக்கும் பெருமை இருக்கு மயிலுக்கும் பெருமை இருக்கு எல்லாத்துக்கும் பெருமை இருக்கு அப்படித்தானே பெருமையில கத்தர் தேசத்தை சந்திக்க மாட்டேங்கிற்கு நம்ம தாழ்த்தணும் இரண்டாவது ஆண்டவருடைய ஜபமனம் மூன்றாவது அவருடைய முகத்தை தேடணும் நாலாவது பொள்ளாவது வழிகளை விட்டு திரு திரும்பணும் இந்த நாலு நம்முடைய கதை ஆண்டவர் செய்யறது என்னன்னா ரெண்டு காரிய நமக்கு செய்யறாரு ஒன்று நம்முடைய ஜபத்தை கேட்கிறாரு ரெண்டாவது பாவத்தை மன்னிக்கிறாரு மூணாவது அவர் தேசத்துக்கு என்ன செய்யறாரு நம்முடைய காரியத்தை தேசத்துக்கு என்ன செய்யறாரு சுகத்தை ஆசீர்வாதத்தை ரட்சிப்பை ஜனத்தின் மீட்பை கட்டளை எடுக்கிறார் அப்போ ஆசிரியத்தை ரட்சிக்கப்பட்டது படுகிறவருக்கும் படாததுக்கும் காரணம் யாரு யாரு யாரு நானா நாம் நான் அல்ல யாரு நாம் நாம தான் இந்த ரச்சிப்புக்கு தடையாய் இருக்கிறோம் கூட்டம் வெடி வச்சா பாருங்க சரியான கூட்டம் அலமோது அப்ப அந்த ஜனமெல்லாம் வேண்டுமானால் கத்தடி பக்கம் திரும்பணும்னா இந்த தேசம் குணமாக்கப்படணும்னா பாவம் சாபம் பாரம்பரியங்கள் எல்லாம் போகணும்னா நாம தான் காரணம் ஒரு வீட்டில் ஒரு குடிகாரம் இருந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அந்த குடிகாரம் திறந்துனாதான் அந்த குடும்பம் மீட்பனையும் அந்த அது போல இப்ப இருக்கிற விசுவாசிகள் கரெக்டான தான் ஊழியகாரங்களெல்லாம் இந்த தேசத்துக்கு என்ன உண்டு மீட்பு கொஞ்ச நேரம் ஜோ பண்ணுவோமா ஆ வந்ததுலேருந்து யாருக்கு ஜெயிச்சிங்கன்னு தெரியல உங்களுக்கு ஜெபிச்சிங்களா சபைக்கு ஜெபிச்சிங்களா உலகத்துக்கு ஜெயிச்சிங்களா தெரில பரவாயில்ல போட்டோம் இப்போ கொஞ்சம் நேரம் கத்த வே சமூகத்தில் நான் என்னை தாழ்த்துக்கிறேன் இந்த தேசத்தின் ரட்சிப்புக்கு நான் தடையாக இருக்கக்கூடாது இந்த தேசத்தை சேமத்தை தரணும் கத்தாக இந்த தேசத்தை எங்களுக்கு சொந்தமாக்கணும் இந்த தேசம் உமக்கு சொந்தமாகணும் நீர் பிறந்த ஊரை சும்மா பேரளவில் வச்சுட்டு இந்த ஊரை என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது நீர் நிச்சயமாக இந்த தேசத்தை என்ன செய்யணும் சந்திக்கணும் எல்லாரும் கொஞ்ச நேரம் தரிக்கப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள் விட்டு திரும்ப தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யட்டும் முதலாவது கொஞ்ச நேரம் நம்மை தாழ்த்தி அறி கேட்டு சுத்தி இடித்து தேவசம் முதல ஒப்பு கொடுத்து ஜவம் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி எங்களை தாழ்த்துகிறோம் எ தாழ்த்துகிறோ எங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாப்புகள் மாறட்டும் குறைகள் மாறட்டும் மேட்டிமைகள் மாறட்டும் துர்ச்சிந்தைகள் மாறட்டும் கத்திற்கு பிரியமில்லாத காரியங்கள் விலகட்டும் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி தாழ்த்துகிறோம் ஆண்டவரே கத்துடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம் ஊரி கவாலியாலா ரேகமீனா வாங்கிணா பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அந்த ஒரு சபையாய் தாழ்த்துகிறோம் சுவாமி இந்த தேசத்தின் சேமத்துக்கு நாங்கள் தான் தடை கத்தாவு எங்களை ஒவ்வொருவரையும் வன்னிப்பீராக கத்தாவு இந்த தேசத்தின் ஆசிர்வாதத்துக்கு உருவாக்கும் மாற்றும் அந்த ஒரு எல்லாரும் எல்லாரும் தாழ்த்தி ஜோ பண்ணுங்க தாழ்த்தி ஜோ பண்ணுங்க ஒரு ஒரு பரிசுத்தமாக உண்டாகட்டும் அனுமதியுங்கள் உங்களுக்குள்ளே அவர் வரட்டும் காரணம் சொல்லிடுறேன் அடங்கியிருக்கு ஒண்ணு நம்ம சுத்தி தேசம் சேமம் கட்டளை தேசத்துக்கு சேமத்தை தேவன் கட்டெடுக்கிறார் ஒன்னு அதோடு சேர்ந்து நமக்கு ஒரு சேமத்தை கட்டளை எடுக்கிறார் ஒரு மனிதனுக்கு மீட்பை ஒன்று பண்ணுகிறதுக்குள்ளேயே கத்தர் வேலை செஞ்சுக்கும் மீட்பு நமக்கும் மீட்பு அதான் முக்கியம்னா நண்பர்களுக்கும் விடுதலை அவனுக்கும் ஒரு விடுதலை அதனாலதான் நீங்க வந்து சுத்தி ஏதோ ஜபத்துக்கு பண்றாங்கன்னா தேசத்துக்கும் விடுதலை கிடைக்கும் உன் குடும்பத்துக்கும் கத்தர் விடுதலை கொடுக்கும் கத்த நிச்சயமா கொடுப்பார் எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்லா ஒப்பு கொடுத்து எங்கேயாவது மறைஞ்சு கிடக்கிற ஆழத்தில் இருள் இருக்கலாம் தோல்விகள் இருக்கலாம் நமக்குள்ளேயே சீல்கள் பிதுக்கப்படாமல் அமேன் ஓப்புரவாக்குதல் மன்னிப்பு விட்டுக் தாங்கு தாழ்ந்து போகுதல் இவைகளெல்லாம் நாம் செய்ய நம்ம அர்ப்பணிக்கும் பொழுதுதான் தேசம் சேமத்தை சந்திக்கும் எல்லாரும் கொஞ்ச நேரம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்பா அமேன் என் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேடி ஜபம் பண்ணியா தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் தேசத்துக்கு குடும்பங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விடுதலை ஜெயத்தை கொடுக்கிறீர் ஆம கத்திர ஒரு ஆழமான சுத்தி நாட்கள் நமக்குள்ள உண்டாக்கி தேசத்துக்கு ஒரு பெரிய சேமத்தை குடும்பங்களுக்கு ஒரு பெரிய மீட்பை தெய்வம் கட்டிட முடியாது இருக்கிற ஜன வெளிய கொண்டு வரணும் அவன் காரியம் நடைபெறும் நான் அடிக்கடி சொல்றது என்னென்ன வெளிப்படுத்த கத்தரு தன்னுடைய குமாரனை ஆயிரவரசாட்சிக்கு அனுப்புறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறாரு ஒரு தூதனை அனுப்பி சர்பத்தை பிடிச்சி கட்டி பாதாளத்துக்கு அனுப்பிட்டு தான் எதை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆயிரவரசாட்சியை குமாரன் கையிலையே கொடுக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமானது அதுபோல நாம் இந்த நாட்களில் அதே ஜபத்தை தான் நாம் இன்றைக்கு ஏறெடுக்க போகிறோம் சரியாக நாம் ஜபிக்கும் பொழுது வல்லம கட்ட வல்லம கட்டபாடு நம்ம வேலை அதிகாரூதன் பாதாளத்தின் பெரிய சங்கிலியையும் தன் கையில பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சிற்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவு கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் முத்திரை போட்டான் பாருங்க ஆயிரம் வருஷத்துக்கு அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் யாரும் கத்தத்தனுடைய குமாரனுக்கு ஆட்சி கொடுக்கிறார் ஆயிரம் வருஷ சாட்சி கொடுக்கும்போது உள்ள வரும்போது யாரு யாரு கிடையாது ஈவனை போட்டு லாக் பண்ணி சாவி எடுத்துட்டு தான் உள்ள வர்றார் அதுபோல இன்னைக்கு நம்ம ஜபம் பண்ணுவோம் சாத்தான கத்தர் கட்டி முத்திரை போட்டணும் நம்ம பயம் செடி வரைக்கும் அவனுக்கு என்ன கிடையாது நாசரியத்தில் வேலை இல்லை வேலை செய்ய கூடாது ஒரு தூதனை அனுப்பி அவனை கட்டி தள்ளி அடைத்து முத்திரை போட்டது போல இப்ப நம்ம ஜபத்தின் நிமித்தம் இந்த ஆறு நாள் கூட்டங்களுக்கு விரோதமான ஆவிகள் எல்லாம் போய் என்ன செய்யணும் அரெஸ்ட் ஆகணும் ஃபுல்லாவே பிடிச்சி உள்ளே வச்சிடணும் இந்த நீங்கள் ஜனாதிபதி வராருன்னு வச்சுக்கோங்களேன் கருப்பு குட்டி காட்டுவேம்மா ஒருத்தன் ஒருத்த மறியல் பண்ணுவேம்மா ஒருத்தன் வந்து ஏதாவது பண்ணுறேம்மா உடனே என்ன செய்வாங்க தெரியுமா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்லி மூணு நாளுக்கு முன்னாள் இவனை தூக்கி எங்கே வச்சிருவான் இவனை குரூப் சேர விட மாட்டான் எல்லாத்தையும் உள்ளே அவர் போன பிறகு திறந்து விடுவாங்க அதேபோல் ஆயிரம் வருஷம் அந்த வசனம் அடுத்த வசனம் படிச்சிங்கன்னா ஆயிரம் வருஷம் முடியவளவு வச்சுட்டு அது முடிஞ்ச பிறகு அவனை கட்டை விழுத்து விட்டுருவாங்க அவன் கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும் அதாவது அவன் அடுத்த தொத்துக்கு ரெடி பண்ணி வர்றதுக்காக அதனால இது நம்ம இப்போ நம்முடைய பகுதியில் செய்ய வேண்டியது என்னன்னா நம்ம ஆண்டோடு நோக்கி இப்போ ஜெபிக்க போகிறோம் அடுத்து நம்ம பிஸ்வாசோட நேரடியாக போராடலாம் ஜெபத்தில் ஃபஸ்ட்டு தேவன் தன்னுடைய வெள்ளையை நிச்சயத்தோம் செய்யட்டும் இந்த ஆறு நாள் கூட்டங்களுக்கு விரோதமான ஆவிகளை கத்தர் இப்பொழுதே பாதாளத்தில் தள்ளி முத்திரையிட முடியாத ஒவ்வொரு சமாதானத்தின் தேவன் சாத்தானை கால்கள்களை நசுக்க வேண்டும் ஆமேன் ஆண்டவரே அவனுடைய குமாரன் ராஜ்ய ஆட்சியை தொடங்கதுக்கு முன்பாக சாத்தானை ஆண்டவரே பிடித்து தள்ளி அடைத்தை போட்ட தெய்வம் இந்த கூட்டங்களுக்கு விரோதமாய் வேறு எந்த விதங்களிலே எந்த வல்லமை எழுப்பினாலும் கத்தர் அந்த வல்லமையோடு போராட வேண்டும் அவர் ஒரு யுத்த வீரனை போல எழுந்து போராடுவார் அப்படின்னு சொல்லி அதனால ஆண்டவர் எழுந்து போராடுகிற ஒரு தன்மை இருக்கிறார் அவர் ஒரு யுத்த வீரனை போல சகரிய போராடுவார் போராடுவார் வல்ல மேல கட்டுகிறது தேசத்தில் கிரியை செய்கிற ஆவிகளை அவர் என்ன செய்யணும் அவர் போராடுறது ஆண்டவர் எழுந்து போராடி இந்த வல்லமைகளை அழிக்க வேண்டும் ஏசா திருக்கேசத்தை சொல்லி இருக்கிறது அவர் முழங்கி கெர்ச்சித்து அவர் அவர் எப்படி போராடுறாரு ஆசைங்க அவர் முழங்கி கெர்ச்சித்து 42 ரெண்டு 42 13 கத்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வயிறாக்கியம் உண்டு தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் கத்தர் இறங்கி இந்த யுத்தத்தை செய்யணும் அப்படின்னா அர்த்தம் கத்தர் வந்து சத்துருவோடு போராடுவது ஒன்று மற்றொன்று அந்த வல்லமை ஊழியத்துக்கு விரோதமான ஆவிகளை கத்தரை அழிப்பது ஒரு பகுதி கத்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த போல் இந்த ஆறு கூட்டங்களுக்கு விரோதமான ஆவிகளோடு தெய்வம் போராடணும் ஒரு காலத்துல இதெல்லாம் அடங்கி போய் கிடந்த வல்லமைகள் தான் இப்ப கடைசி காலம்னு கொஞ்ச காலம் உண்டு இருந்து என்ன அவன் வேகமாக கிரியை செய்றான் தீவிரமா கிரியை செய்றான் அதனால நம்ம கொஞ்சம் நேரம் அடுத்த பாயிண்ட் சத்துருவை கத்தரை அழிக்கணும் கத்தர் போராடணும் யுத்த விவரனை போல அவர் எங்க வரணும் பராக்கிரமசாலையை போல அவர் வரணும் ஸ்பாட்டுக்கு நாசிரியத்துக்குள்ள வந்து அவர் இந்த தேசத்துல போராடினாருனா எல்லா வல்லமையும் செஞ்சிடும் சபைகளை கட்டி வச்சிருக்கிற வல்லமைகள் ஜனங்களை கட்டி வச்சிருக்கிற வல்லமைகள் சபை கட்டுப்பாட்டின் சக்திகள் மதக்கட்டுப்பாடு இப்படி ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாடுகள் மன கட்டுப்பாடுகள் இப்படி போராட்டங்கள் பல விதங்களில் இருக்காங்க ஆண்டவர் இறங்கி போராடணும் நம்ம போராடுறதெல்லாம் சும்மா ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஜபம் அபிஷேகம் ஆண்டவர் இறங்குங்களேன் அந்த யுத்தம் தோல்வியே கிடையாது அடிப்படையில் கத்தர் எழுந்து இந்த நாசிரியத்தில் போராடுகிற வல்லமைகளோடு போராடி அந்த வல்லமைகளை கீழ்படுத்தி அவனுக்குள்ள இருக்கிற பொக்கிஷங்கள் ஆத்மாக்கள் பலவான பொருட்களையும் வல்லமைகளோடு கத்தர் போராட முடியாது ஊழியர்களுக்கு விரோதமாய் இந்த தேசத்தில் போராடுகிற இந்த கூட்டங்களுக்கு ஆறு கூட்டங்களுக்கு விரோதமாய் இந்த தேசத்தில் போராடுகிற எல்லா வல்லமைகளோடு நீர் போராடும் போராடு ஒன்று தூதனை அனுப்பி அந்த வல்லமையில கட்டுவது மற்றொன்று தேவன் எழுந்து போராடுவது மூன்றாவது நாம் போராட வேண்டும் நாம் அந்த வல்லமையோடு போராட நமக்கு ஒரு யுத்தம் இருக்கு சும்மா ஆண்டவர நீங்களே பார்த்துக்கோங்க வரணும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் நமக்கும் போராட்டம் சத்துருவோம் அதுக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு சர்வாயுத வர்க்க விசுவாசம் ஆவியின் பட்டயம் கட்சி பெண்ணின் தலைச்சிரா சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் இன்னும் பாதரட்சை இதெல்லாம் நம்ம தொடுத்துக்கிட்டு நல்ல ஜபத்தில் போராடணும் துறைத்தனங்கள் அதிகாரங்கள் அடுத்த என்னது ஆன மண்டலங்களில் உள்ள புல்லாதாவியின் அந்தகார லோகாதி இந்த வல்லமையிலோடு நம்ம போராடணும் துறைத்தனங்கள் அதிகாரங்கள்னா முந்தி மாதிரிலாம் இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தடைகள் என்ன செய்யுது மலைக்குது இது எப்படி விட்டுட்டே போனால் என்ன செய்யும் மலை மாதிரி வந்துடும் இந்த நாட்களில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்பு எதிர்ப்பு முந்திலாம் அப்படிலாம் இல்லை இப்போ லைட்டாக என்ன சிதே நோட்டீஸ் ஓட்டக்கூடாது ஃப்ளக்ஸ் வைக்கக்கூடாது வச்சா பெர்மிட்டு பெற லெட்டர் பவனி நடத்தாதீங்க நோட்டீஸ் ஓட்டாத அனௌன்ஸ்மெண்ட் ஏன் பண்ணணும் இப்படிலாம் இதெல்லாம் என்னது சென்னையில் ஒருட்டு பவனி நடத்தும் போது அந்த எஸ்பி கேட்டால எதுக்கு பவனி உங்களுக்கு வந்து டிவியில் போடலாம் ரேடியோவில் அனௌன்ஸ் கொடுக்கலாம் இது போக ரோடில் என்ன செய்யலாம் ஒரு ஆட்டோ வச்சுட்டு என்ன செய்யலாம் தெரு தெருவா அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் எதுக்கு போட்டு பத்தாயிரம் எட்டாயிரம் வேற கூட்டுறீங்க எதுக்கு போட்டு உங்கள் மாஸ்கை நீங்கள் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க உங்களுக்கு இவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு சிட்டிக்குள்ளே இருக்கிறது நீங்க நினைச்சுறீங்க காட்டுறீங்க அதனால தான் அடுத்தவன் உடனே பார்த்துட்டு நினைச்சிடறான் எதிர்ப்புங்கிறான் மாஸ்க் காட்டுறீங்க மாஸ்க் காட்டுறதுக்கு அல்ல ஏசு கருசு பவனி போனார் பவனி போனார் நாம ஜனத்தை அழைக்கிறதுக்கு தான் உள்ள போனி அதனால இப்ப உள்ள கொஞ்சம் கொஞ்சமா தடைகள் சின்ன போர்டு வச்சா தடை நம்ம என்ன பண்ணாலும் என்னதுதான் மற்றவனுக்கு கண்ணுக்கு உருத்தோம் ஆனா நடு ரோட்ல பெரிய கோயில கட்டுவான் அது யாரு கண்ணுக்குன்னு செய்யாது உருத்தாது அதை பார்த்தவொடனே வண்டியை விலைக்கு ஓட்டுவான் அதை ஒரு சாமி கும்பிடுவான் நம்ம ஒரு சின்ன ஏதோ ஒன்று இறக்கிட்டோன்னா உடனே பிரச்சனை எதிர்த்து போராட கடமைப்பட்டு அதிகாரங்கள் பாருங்க அதுக்குள்ளது உட்கார்ந்து கிண்டி விட்டுட்டு உட்கார்ந்து நம்ம பார்த்தவனே வாங்க உட்காருங்கம்மா வெளியே போனவனே பண்ணுங்க சொல்லிட்டு போவோம் இது ஒரு ஆவி கடைசி அதிகாரங்களோ வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனையோ இப்பிரபஞ்சத்தின் அந்த லோகாதிபதியோ அவன் போராட்டம் இருக்கு ஒவ்வொரு கன்வென்ஷனும் எல்லா இடங்களிலையும் தடைகளும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் சண்டைகளும் ராஜபாளையத்தில் விட்டு பவனி போகும்போது பயங்கர எதிர்ப்பு அந்த ராஜூஸ் ராஜூஸ் சொல்லுவாங்க ராஜபாளையத்தில் இருக்கிறவங்க ராஜூஸ் ராஜாக்கள் ராஜூஸ்ன்னா இந்த ஆந்திராவில் உள்ள டீம் அவங்க அந்த காலத்தில் வந்திருக்கா இப்போ அவங்க வெயிட் ஆகிட்டான் விடவே மாட்டேன்னு சண்டை அது எப்படி அப்போ போலீஸ் போய் இல்லைங்க அவங்க பெர்மிட் வாங்கியிருக்காங்க விடுங்கண்ணா அப்போ நான் ஆர்எஸ்எஸில் பெர்மிட் கேட்டேன்ல அப்போ எனக்கு என்ன செய்யல நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பொருவலத்துக்கு இப்போ எங்கள் ஏரியாவில் அவங்களுக்கு எப்படி பெர்மிட் கொடுத்த முடியாது நிறுத்திட்டான் நிறுத்தி இந்த ரூட்டில் போங்கிறான் வேற ரூட்டில் சரி எங்கேயே போட்டு தொலைன்னு சொல்லிட்டு கிளம்புனா விட மாட்டேங்கிறான் வேனில் வேனில் உள்ள வயரை பிடிச்சாத்தான் சிஸ்டஸ் மைக்கில் உள்ள பாட்டு பாடிக்கிட்டு இருந்தால் மைக்கு கேபிளை இழுத்துட்டான் மைக்கை பிடிங்கிட்டான் கட்டார்த்த பேசிட்டான் சரி நான் அதெல்லாம் சமாளித்து நாங்கள் ரைட்டு அடுத்த ரூட்டில் போகலாம் அப்படின்ட்டு போயாச்சு திருப்பி வந்து சிஸ்டஸை பம்பெடுத்தான் அது அன்றைக்கி பெரிய அடி அடியாகவே ஆயிடுச்சு அன்றைக்கி நம்ம பாதி பிசாச வெளியே வரான் எல்லாரும் ஆறு நாள் கூட்டங்கள் அவங்க மண்டல இருந்து தூங்கினாலும் போக கூடாது போக கூடாது போட்டாலும் போக கூடாது இதுதான் ஓடிக்கிட்டே இருக்கணும் ரயில் ஓடின மாதிரி எதுவும் ஓடிட்டே இருக்கணும் ஓடிட்டே இருக்கணும் எங்களுக்கு அப்படி ஓடுது உங்களுக்கு ஓடுதா அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும் தேசத்தை ரட்சிப்புக்காக கத்திரக்கரிய செய்ய முடியாது அப்ப நாம சும்மா தேசத்துல ரட்சிப்புன்னு இல்லை ஒருத்தர் போய் சும்மா அப்படி வயல்ல விதைச்சி விட்டு வந்தா அது மொளைச்சோ என்ன நாமும் அதை சுத்தப்படுத்துறோம் அதே மாதிரிதான் இப்ப செய்கிறோம் விட்டுறோம் அப்பதான் நம்ம என்ன செய்யலாம் பிரயாணத்தை தொடரும் ஆண்டவரும் போராட்ட ஒரு பகுதி இருக்கு நாமும் போராட்டம் உண்டு ஆண்டவரே நெஞ்சிருக்கார் நமக்கு பேத வசிக்கு உங்களுக்கு அந்த வல்லமலோட போராட்டம் உண்டு அப்ப நம்ம இப்ப அந்த வேலையைதான் இப்ப நம்ம செய்யறோம் உபவாசம் போட்டு கத்துறோம் கொஞ்ச நேரம் இந்த கூட்டங்களுக்கு விரோதமாய் துறைத்தனங்கள் அதிகாரங்கள் ஆனா இங்க பாருங்க இந்த ஊர்ல தான் நோட்டீஸ் ஓட்டக்கூடாதுங்கிறான் ஓட்டுறான் ஓட்டிக்கிட்டே இருக்கான் பிளக்ஸ் வைக்க கூடாதுங்கிறான் வைக்கிறவன் வச்சுக்கிட்டே இருக்கான் இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம நோட்டீஸ் ஓட்டி ஓட்டிட்டோன்னா அடுத்த சபைக்காரன் அடுத்த ஓட்டுறதுக்கு இருக்கான் கேட்டா நீ அவனுக்கு ஒட்டியில பிரச்சனை யாருக்கா இருக்குண்ணா நமக்கு சபைகளுக்கும் எப்படி ஆயிடுச்சு ஆனா சென்னைக்கு போயிருந்தேன் போன வரோம் நம்ம மீட்டிங் தான் அது பாட்டுக்கு ஃபிளக்ஸ் வச்சு திருவிழா மாதிரி வச்சிருக்கான் கேக்குதுக்கு அலையில தொங்குது நம்ம பிளக்ஸ் கூட்டம் எல்லாரும் போராட்டம் துறைத்தனங்கள் அதிகாரங்கள் இப்பிரபஞ்சத்தின் அந்த மண்டலங்களில் பொல்லாத ஆவியின் சேனைகளை கத்த நிர்மலம் அபிஷேகத்தோடு எங்களுக்கு கொடுத்த பரிசுத்தாவின் வல்லமையினால உங்களுடைய நாமத்தின் அதிகாரத்தினால துறைத்தனங்களை அதிகாரங்களை எதிர்க்கிறோம் இப்பிரபஞ்சத்தின் கட்டுகிறேன் இந்த ஆறு நாள் கூட்டங்களுக்கு வல்லமைகளை கத்த நீர்மலமாக்கணுமே சிதற அடிக்கணுமே வான வந்தரங்களில் உள்ள ஆவிகளின் சேவைகளை முறியடியோ பயங்கரமா தடை விதிட்டாங்க புறம்பா என்ன செய்யணும் இருந்தால் சொல்லிக் கொடுக்கணும் அவர் எங்க இருக்கிறார் போகக்கூடாது அவரை விசுவாசிக்கூடாது அதே மாதிரி தான் இன்னைக்கும் நடத்துது நாலு வாரத்துக்கு முன்னால் சிஎஸ்சி சர்ச்சில் எங்கேயாவது கூட்டம் நடத்தினா சோறு கீரு போடுறான்னு போக கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க எங்கள் பெரிய சர்ச்சில் சோறு கீரு போடுறான் கூட்டம் கூட்டம்னு போனேன் அங்கே போய் சாப்பிட்டு வந்தேன் சோறு போடுறான்னு சோறு போடுறது எங்கே ஆ யார்தான் ஏஜியில் கூட்டம் பண்ணி சாப்பாடு கொடுக்குறாங்களா நம்ம தான் மேக்ஸிமம் கொடுக்குறோம் அதிகமாக அதனால நீங்கள் அங்கே போகிறீங்க நான் சாப்பிட்டேன் சாப்பாடு போட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் போகக்கூடாது அப்படி யாராவது வாலிப பையனோ பிள்ளைகளோ போனதோ தெரிந்தால் இங்கே சர்ச்சில் கல்யாணத்துக்கு நிச்சயமாட்டோம் இடம் கொடுக்க மாட்டோம் வயசான கேஸ் போய்ட்டா அது இப்போ பண்ண முடியாது அவன் அவனை செத்தா தான் கொடுக்க முடியாது நம்மளும் கலராக வச்சுருக்கான் கல்யாணம் இங்கே நடத்தர முடியாது அப்படிலாம் பேசியிருக்காங்க ஒரு நாலு வாரத்துக்கு முன்னால் கேள்விப்பட்டேன் இப்போ யார்தான் தட இப்போ நம்ம நோட்டீஸ் இப்போ ரிலீஸ் பண்ணாமல் நீ ஸ்லோ பண்ணுறதுக்கு ரீசனே நம்ம ரிலீஸ் பண்றோம்னா டமால்னா அடுத்த வாரம் இவர் பேசுகிறார் அவர் பேசுகிறார்னு ஒரு மீட்டிங்கை கொண்டு வந்து எல்லா சபாக்காரனும் தான் சபால் எங்க ஓடிடக்கூடாது இந்த மீட்டிங்கை வெடிக்க பார்க்கப்பெறக்கூடாது கேட்டறக்கூடாது உடனே அவங்க சபையில் நாலு நாள் கூட்டம் தெற்கு தரிசன வரம்பெற்றவர் அவர் என்னைதான் கொண்டு வந்து வச்சிருவான்னு சொல்லிட்டு தான் ஸ்லோ பண்ணி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் அதனால இப்போ தடை யாரு தான் வேற வரணும் வரிசையனும் பிரதான ஆசாரியம் தான் வேற ஒன்று அன்னைக்குள்ள அதே போராட்டம் தான் இன்னைக்கு அதனால கத்தர் இவைகளுக்கு மத்தியில் அந்த தடைகளை மாத்தி ஜனங்களை என்ன செய்யணும் கொண்டு வரணும் அதான் முக்கியம் ஜனங்களில் ஏறாவது ஏறாவது அரண்மனையில் இருக்கிறவங்களே யார பின்பற்றினாங்க இயேசுவை பின்பற்றின அப்படிதான் பைபிள் இருக்கு இயேசுவை அரண்மனையில் வேலை செஞ்ச பார்த்துகளே யார பின்பற்றினாங்க பரிசேரும் யார பின்பத்தினாங்க அடுத்து யோசிப்பு அறிமுத்தி ஊரான அவன் யாரு அவனும் முக்கியமான ஆள் அவனும் யாரு அவர் பாஸ்டர் அவரு வந்துட்டார் பாசிங்க என்ன தட போட்டாலும் யாரு வரணும் நாசிரியத்து நிக்கதோம்புலாம் வந்துடணும் நாசிரியத்தில் இருக்கிற அரிமைத்தி ஊரான ஆகிய யோசிப்புகள்லாம் அதிகாரியான அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் இருக்கா பரிசேறு விசுவாசம் வைத்தார்கள் அதிகாரிகளில் யாராவது அவர்கள் விசுவாசம் வைத்தது உண்டா அப்படின்னு கேட்டு கேள்வி கேட்டாங்க யோகா ஏ எது உண்டான்னு கேட்டாங்க விசுவாசம் வைத்தார்கள் இருக்கு வசன வசனம் இல்லாமல் நான் சொல்லலை கத்திருந்த நாட்கள்ல அந்த நாட்கள் எப்படி கிரியை செஞ்சாரோ அதே மாதிரி செய்யணும் எட்டு மூணின் படி ஏதன் மனைவி ஆகிய யோவனாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவர் வந்த மற்ற அனைத்து ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள் கூட்டம் ஏரோதின் அரண்மனையில் உள்ள டீம்களே அவரோடு கூட இருந்தார் பரிசெயர் கதையை தெரியலையா தேடுங்கள் கண்டடைவீர்கள் பைபிளை பொருட்டாம கண்ணுக்கு வரும்னா எது எப்படி வரும் பரிசெயர்ல நேகர யோவான் பனிரெண்டு நாற்பத்தி அதிகாரிகளிலும்னேகர் அவரிடத்தில் வியத்துக்கு போதுவனாக இருந்தும்றியாம இருக்கிறாயா அடுத்துவடு இருந்த சீசர்களில் ஒரு சீமோன் ஒருத்த இருக்கான் அந்த நாலாவசனத்தில் பத்து நாலுலையோ மத்திய பத்து நாளில் காஞாண்யனியாக சீமோன் இதை இன்னொரு அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா செலத்தோ என்னப்பட்ட சீமோன் அப்படின்னு இருக்கும் வாசிங்க மார்க்கு மூணுலேயா இருக்கா அங்கேயும் காணாணியனாகிய சீமோன் தான் இருக்குறது வந்து ஒரு கட்சி புரட்சி புரட்சிகர கட்சி தீவிரவாத கட்சி மிதவாத குழு கிடையாது என்ன அடித்தடிதான் பண்ணுவான் வன்முறை பைபிள் படிச்சு செலோத்தேங்கிறது அவனுடைய பேர் கிடையாது ஒரு வன்முறை கட்சியினுடைய பெயர் புரட்சி புரட்சி கட்சி அதுல இருந்த ஆள் தான் யாரு சீமான் அவனை தான் கத்திர எங்க கொண்டு வந்தாரு சிலுவை சமக்கு கொண்டு வந்தார் என் கூட ஊழியன் அப்போ சொல்ல மாத்தினார் அதனாலதான் அவனுக்கு பேரு செலவத்தே என்னப்பட்ட தீவிரவாதி கொண்டு வந்தார் வந்துட்டார் அதோட முடிஞ்சிச்சு போகாதன்னு சொன்ன பாஸ்டர் வந்துட்டார் போகாத போகாத போகாத வந்துட்டா முடிஞ்சு போச்சு ஆனா சில இடங்கள்ல அப்படி இல்லை பாஸ்டர் அனுப்பி விடுறாங்க போயிட்டு ஒரு மாதிரி சின்ன சபைகளில் உள்ளவங்க கூட்டு வராங்க யார அவங்கள ஜனங்கள கூட்டு வந்து போயிட்டு இருக்காங்க அப்படி நடக்குது அதனால நம்ம இந்த நாட்கள் நம்ம ஜோம் பண்ணுவோம் கத்தரு இந்த தேசத்துல கிரிய செய்கிற எல்லா பரிசெயர் சதுசெயர் வேதபாரகர் பிரதான ஆசாரியர் எல்லாருடைய கட்டுகளையும் கத்திரன்னு செய்யணும் எதிர்பான தீவிரவாத குரூப் என்ன செய்யணும் கொஞ்ச நேரம் பாயிண்ட் இந்த தேசத்துல இருக்கிற வேதபாரகர் பரிசெயர் பைபிள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நம்மளை விட அதிகமா வசனங்கள் நம்மளை விட அதிகமா சத்தியங்கள் நல்ல நம்மை விட அதிகமாக ஆண்டவரோடு அதிக காலம் நீடித்த உறவு உள்ளவர்கள் எவ்வளவு இருக்கிறான் மற்ற சபைகள் கிடையாது நம்ம சொல்லுவோம் சரீரத்தை வாங்கினது யாரு அறிமுத்தி ஓரான் ஆகிய அவன் சாதாரண கிடையாது அவன் போய் அவ்வளவுலாம் ஓடி போயிட்டாங்க பாடிவாது மார்களே கடந்த யோவான் கூட கேட்கல மரியன் சத்தியம் பண்ணு பேத கேக்கல யார் போய் கேட்டு வந்தா பயங்கர கொந்தளிப்பு முழு தேசமும் இவருக்கு ஆப்போசிட் இவர கொன்னாச்சு இவன்தான் போய் கேட்டான் பாசிங்க யாரு போய் பிள்ளாத்துட்டு பேச முடியும் இவன் போய் பேசினான் ஏழு ஐம்பத்தி ஏழு எங்க இருக்கு மத்திய மத்திய இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு சாயங்கால போது பாரு முடிஞ்சதா ஒரு சீசன் போனானா அவங்க அம்மா போனாங்களா யாரும் போல இவன் போனான் போய் நேர பிள்ளாவத்திடத்தில் போய் ஏசுவின் சரீரத்தை கேட்டான் அவனு அவன் கொடுத்துட்டான் இன்னொரு இடத்துல வாசிங்க நிக்கதும் ஜாயின் பண்ணிடுவான் அதில் மார்க் பதினாறு நாற்பத்தி மூணுல ிய ஆலனை மூணுங்க பதினஞ்சு நாற்பத்தி மூணு ஆலோசனைக்காரனும் அறிமதியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனும் ஆகிய என்பவன் வந்து பிலாத்துவத்தில் துணிந்து போய்வின் சரீரத்தை கேட்டான் எவ்வளவு துணிஞ்சு போயிட்டான் அதாவது வாழ்வாசு ஆவாங்கறதே ஒரு கொஸ்டின் நீ எப்படி அவனை சப்போர்ட் பண்ணலாம் கொல்லுன்னா தொலைஞ்சது ஆனாலும் அவன் துணிஞ்சு நம்பிக்கையோடு போய் என்ன வந்தாலும் சரி அவர் சரியா நான் என்ன செய்யணும் அடக்கம் பண்ணணும் அவனுடைய மைண்ட்ல இருந்துச்சு அவனுக்குன்னு ஒரு கல்லறை இருந்துச்சு அந்த கல்லறில் அவனு அவன் அடங்க பண்ணணும்னு ஒரு கல்லரை வெட்டி வச்சிருந்தான் அவன் குடும்ப கல்லரை நீதி ஒன்றாகியரிமத்தியாவில் இருந்து வந்தவனும் ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்திக்கும் சம்மதியாய் சம்மதி இவைகளுக்கு பின்பு அறிமத்தியா ஊராணம் பயந்ததினால் அந்தரங்க சீசனும் ஆகியவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவின் இடத்தில் உத்தரவு கேட்டான் பிலாத்து உத்தரவு கொடுத்தான் அவன் வந்து எடுத்துக்கொண்டு போனான் ஒரு ராத்திரியில் என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏற்குறைய நூறு ராத்தல் கொண்டு வந்தான் கூட நிக்கோதேமோ ஒரு நைட்டு தான் வந்து அவனுடைய அவன் ஒரு பரிசேன் அவன் ஒரு அதிகாரி அவன் ஒரு பாஸ்டர் என்ன மாதிரி வேலை செய்யறாங்க கடைசி நேரத்துல வந்து பாச ஜோயல் சொல்லுவாரு என்னதான் உளியஞ்சாலும் ஒரு வாயிலும் காணும் கடைசியில வந்தது யாருதான் யோசிப்பும் நிக்கவும் வந்து மொத்த பிரைஸையும் அள்ளிட்டு போயிட்டாங்க மொத்தத்தையும் அட்டாசமா வாங்கிட்டு போயிட்டான் வாழ்வோ சாபோ வந்தான் நேரம் வாங்கினா அவன் வந்து எடை கொடுத்தான் சென்ட் கிண்ட் எல்லாம் அவன் வந்து இறக்கிட்டான் முடிஞ்சு வச்சு இவங்க எல்லாரும் ஓடி ஒளிஞ்சி நாங்கள் சிறைவேளை திருப்புவார் தொங்குறத சகிக்க முடியாம யாரு கேட்டதே அவன் கேட்டான் கொடு என்ன வந்தாலும் சரி எவ்வளவு சரி அதுல சாவே சரி நினை நிற்பவனே இதெல்லாம் ஒரு தீர்கசனத்தில் நிறைவேறுதலாக இருந்தாலும் நாமும் ஓடுறது நிறைவேறலாம் இருக்கக்கூடாது அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய பாருங்க ஒரு நாள் டச்சிங் தான் போயிருச்சு அதுக்காக இந்த அறிமுத்திய பிடிச்சு அடி அடி அடிச்சு பிள்ளாத்து உள்ள வச்சு பெண்ட கலத்திட்ட வாங்கிட்டு போன நீதான வாங்கிட்டு போன பாடிய இல்ல நான் அடக்கம் பண்ண அடக்கம் எங்க பண்ண அடக்கம் பண்ண காவல் வச்சிருந்தேன் இப்ப எங்க பாடிய எடுக்கல ஒரு சிசிஷன் நீ அந்த குரூப்ல உள்ள ஆளு அதனாலதான் நீ இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சரியா அடிச்சாங்களா யோசிச்சு பாருங்க அவ்ளோ அடியும் வாங்கினான் அடக்கம் பண்ணதுக்காக அவ்வளவு அடியும் சும்மா இல்லை ஜங்கள் இந்த ஊர்ல இருக்கிறாங்க ஒரு எட்டு மணி நேரமாவது நாமத்தில் விழிச்சிருப்பான் இவன் தான் யத்தில் இருக்கிற அறிமுத்திய ஊரான அரண்மனையில் இருந்ததான சூசன் போல இருக்கிற பெரிய பெரிய பெண்கள் அதிகாரிகளில் அநேக விசுவாசம் வைத்தார்கள் நிக்கதும் வரணும் இப்படி போற மாதிரி போறது எப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நம்மளே நம்மளுட்டங்கள போய் பாக்கிறாங்களே எப்படி அரேஞ்ச் கூட்டம் காட்டுக்குள்ள எங்கயோ கிடைக்குது மத்த சபைலாம் உட்காந்தே இருந்து கடைசி நாள் கூட்டம் எல்லாம் வரைக்கும் கூட இருந்திருக்கான் அவ்வளவு பேர் இருந்திருக்கான் ஜோமானும் இந்த ஆறு நாள் கூட்டத்துக்கும் கொஸ்டின் சப்ஜெக்டே பெரிய கொஸ்டின் மார்க் தான் சப்ஜெக்டே இருந்தான் லட்சத்தி நாப்பத்தி விட ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருக்கு யார் இவர்கள் யார் இப்போ அதுவே இப்போ அவ்வளவு குழப்பந்தான் அப்படி கொடுத்தா தான் என்ன செய்வான் அப்போதுன்னு போட்டா தான் கதை என்ன செய்யும் விறுவிறுப்பா இருக்கும் இவர்கள் யார் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்ப எல்லாரும் எங்கவா அதனால என்ன பேசுறான்னு கேட்கறதுக்கு வருவாங்கலாமா நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்ன நாசரியத்தில் இருக்கிற நிக்கதோமு நாசரியத்தில் இருக்கிறதான அரிமத்திய ஊரானு ஆகிய இது இந்த சவுலு சவுலு யாரு தான் அவங்கால்தான் நான் பரிசெயன் பரிசெயனுக்கு பிறந்த ஒரு வருஷத்துக்கு முன்னால பண்றாரு சொல்லுங்க ரா உட இடையுடையில வந்து மீட்டிங் நடத்திட்டு போய் மீட்டிங் நடத்துறாரு ஊழியத்தை பத்தி பேசும்போது அவங்க கேட்டு அப்படியே வந்து எந்திரிச்சு வந்து நான் வர்றேன் நான் ஒப்புறன் உடனே அங்க அவனுக்கு டீச்சிங் பண்ண கைடோ யாரோ இல்ல இல்ல நீ ஒரு வருஷம் படிச்சுருவ டாக்டுறது ஜன்னு எல்லாரும் சரியா ஒரு ஜவு பண்ணுங்க நம்ம விசுவாசிக்காத நம்பாத ஆளுநா எங்க வரணும் உள்ள கேம்பஸ்ல காலை வைக்கன் ஆசிரியத்தில் இருக்கிறதானே அரிமத்தி ஊரான் எல்லாரையும் இருக்கிற கத்திர எல்லாரும் பொழுது அனௌன்ஸ் கேக்கும் பொழுது இந்த கூட்டங்கள் நடத்துகிற விதம் பொழுது எந்த விதத்திலேயாவது தடைகளை நீக்கி ஆறு நாள் கூட்டங்களுக்கும் ஒரு கூட்டம் புதிய ஜனங்கள் புற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எல்லாரையும் கத்திரிக்கொண்டு வந்து சேர்க்க முடியாது போராட்டி ஜோமனுவோம் முக்கியமான பாயிண்ட்யா ஒரு பெருந்திரா ஒரு பெருந்திரல் கூட்டம் ஜனங்கள் வரட்டுமையா தடைகள் எல்லாம் மாற்றுமையா தடைகள் எல்லாம் மாற்றுமையா தடைகள் எல்லாம் மாற்றுமையா தடைகளை மாற்றி ஜனங்களை கொண்டு வாருமையா ஜங்களை கொண்டு ஜன கொண்டு நல்ல ஜம் நமக்கு ஜனங்கள் தான் வேணும் சும்மா உட்காந்துட்டு பதினஞ்சு பேர் வச்சுட்டு கூப்பிட்டு நடத்தினா அர்த்தம் இல்ல நம்மளுடைய பிரயாசமே ஜனத்துக்கு சத்தியத்தை என்ன செய்ய சொல்றது ஏசாய அறுபதுல வாசிங்க ராஜாக்கள் நடந்து வருவார்கள் திரல் கூட்டம் ஜனம் உன் வசமாய் திரும்பும் கடற்கரை ஜனங்கள் உன்னிடத்தில் வருவார்கள் அறுபது மூணு மூணு நாலு அஞ்சு எப்படி ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான ஏப்பா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும் காரு காரு கார்லாம் வந்து என்ன செய்யணும் நிக்க இடம் இல்லாங்கணும் ஒட்டகம்னா கார் தான் வந்து மூடும் சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொண்ணையும் தூவத்தையும் கொண்டு வந்து கத்தரின் துதுகளை பிரசித்தப்படுத்துவார் ஜனம் வந்துருச்சுன்னா அது பாட்டுக்கு வருமானம் கூடும் வசதி கூடும் ஊழியம் கூடும் சபை கூடும் எல்லாமே டெவலப் ஆகும் இல்லையா முக்கியம் ஃபர்ஸ்ட் அதுதான் இந்த வசனத்தின்படி கத்தர் கூட்டம் ஜனங்களை கொண்டு வரணும் வருவாங்க அதெல்லாம் நம்ம விசுவாசிச்சா போதுமான உன் கண்களை நீ என்ன செய்ய சுற்றிலும் ஏறெடுத்து பார் விசுவாச கண்ணை திறந்து பார் அங்க இருக்கிற ஆட்டுக்குட்டி உனக்கு தெரியும் அங்க இருக்கிற ஊத்து கண்ணு உனக்கு அனுசியம் சொனை உனக்கு தெரியும் ஆகார் அழுதுகிட்டே இருந்தா பிள்ளை செத்து போடுவான் கத்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அவ கண்களை திறந்தபோது என்ன கிடைச்சது நம்ம கண்ணில் இப்ப குருட்டா கிடக்கு அவிசுவாசம் என்னும் குருட்டு கண்ணில் இருக்க வந்திருக்கோம் வாசிங்க கண்களை திறந்த போது அங்க எது எது இருந்துச்சு ஒரு தண்ணீர் துறவு அங்கதான் இருக்கு நீ உன் கண்ணை திறக்கணும் சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து கண்களை ஏறான்னு இருபத்தி ரெண்டு பதிமூணு அவன் கண்களை ஏற பார்க்க முடிஞ்சது அதனாலதான் ஏசாயில அறுபது நாலு சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார் குளத்து குடியிருப்பை நோக்கிப்பார் கடையன் உடையை நோக்கி பார் நெய்விலையை நோக்கிப்பார் ஒய்யாங்குடியை நோக்கிப்பார் ஞான பிரகாசபுரத்தை நோக்கிப்பார் ஒருத்தன வரமாட்டேன் சபையில பைபிள் தூக்கிட்டு அழகிரீங்க வரமாட்டான் வரமாட்டான் சொல்றதுக்கு ஒரு நாற்பது விசுவாசி தேவையா தேவையா வரமாட்டான் வரமாட்டான்னு சொல்றதுக்கு இன்னொரு விசுவாசி தேவையாக வருவான் உன் கண்களை என்ன செய்வது எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருவார்கள் வருகிறார்கள் வருவார்கள் என்னது வருகிறார்கள் வருவான் கத்திரங்க எல்லா இடத்துலையும் கொண்டு வருவார் நம்ம கண்ணு தான் இப்ப கொஞ்சம் இருக்கு வர்றவன் போயிடுவானா புதுசா இப்படித்தான் யோசித்து கண்ணு மங்கல் ஏசா சத்தம் ஏசா அப்படி யோசிட்டு கண்களை ஏற எடுத்துப்பார் ஒரு பிறன் திரால் கூட்டம் வரும் வருகிறார்கள்ட்டு திறக்காத வரைக்கும் ஊத்து அடுத்ததான் முடிச்சுக்கிட்டே எழுதுகிட்டே இருக்க வேண்டிய அத்துமா வரல அத்துமா வரல ஆட்டுக்குட்டி வரல உன் கண்களை ஏற உனக்கு பின்னாடி என்ன இருக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குமா எல்லாரும் இந்த கத்தாவிலும்த்தாவே அறுக்காக ராள் வரட்டும் ஜாதிகள் வரட்டும் தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து வரட்டும் கடற்கான சேனைகள் திரும்ப வரட்டும் வரும் என்று சொன்னாசிக்கிறேன் பார்க்கிறேன் ஒரு கூட்டம் ஜனங்கள் உன்னிடத்துக்கு வருகிறார்கள் என்று சொன்னே லூயா இந்த ஆறு நாள் கூட்டங்களுக்கு பெரும் திரள் கூட்டம் ஜனம் வரட்டும் இந்த வசனம் இந்த கூட்டங்களிலும் நிறைவேறுவதாக கிளைமேட்டை அனுகூலமாக்கணும் கிளைமேட் ஒரு பெரிய அந்த கண்ட்ரோலில் வச்சுருக்காரு அவர் தான் சுவிச் கிளைமேட் நமக்கு என்ன செய்யணும் நம்ம ஓப்பன் கிரவுண்டாக நடத்துகிறோம் இது அவ்வளோத்துக்கு செட்டை போட்டுட்டு கோட்டாக்க போட்டுட்டுலாம் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அதனால் கத்திர ஆறுனாலும் நமக்காக கிளைமேட் என்ன செய்யணும் அனுகூலமாக முடியாது ஒன்றுமே ஒருத்தர் ஒரு வாரத்தில் உட்காந்து நாளைக்கு மீட்டிங்கு போயிடுச்சு போட முடியாது கிழிச்சு எடுத்து தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுச்சு என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது வேணாம் இந்த இடத்த க்ளீன் பண்ணி வைக்கிறான்னு சொல்லி க்ளீன் பண்ணி வச்சுறான் அடுத்த நாள் என்னது மீட்டிங் கூட்டம் வந்துச்சான் அடுத்த நாள் கூட்டத்தில் ஒரு தட இல்லை கூட்டம் நிரம்பி வழுஞ்சி அந்த இடம் டென்ட்லாம் போட்டிருந்தா எல்லாம் நெருக்கடிச்சு செத்து போய்ட்ருப்பான் அந்த அளவு பயங்கரமான கூட்டம் வந்துச்சு அப்போதான் ஓஹோ கத்திரதான் தெரிஞ்சிருக்காரு எல்லாத்தையும் பிடிக்கும் துருத்தி போட்டு கிராண்டாக வச்சிருக்காரு அதனால் நமக்கு வந்து கிளைமேட் சாதகமா இருக்கணும் நிற்கணும் அந்த அளவில் கத்த கிளைமேட் கிளைமேட் வந்து ஆண்டோர் தான் பியூர் கையில தான் இருக்கு அவரு சுவிச் ஆபரேட்டரு ரெண்டாவது ஆபரேட்டர் நம்ம தான் நம்மகிட்டதான் நிறுத்தவும் செய்யலாம் பிரேக் அடிக்க வைக்கலாம் பைய வைக்க எல்லாம் இருக்கு ஒன்னு அவரு போடலாம் இல்ல அவர் போட்டாராம் ஆப் பண்ணலாம் கரெக்டான வெளிப்படுத்தல வாசிங்க ஏனக்கும் எளியாவும் வராங்க அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்துருந்தார் உடனே வெளிப்படுத்தல அப்படியே தடவ கூடாது வெளிப்படுத்தல எளியா எனக்கும் சொல்லிட்டாரு பாசரே அவ்வளவுதான் டக்கு அங்க போகணும் அதை விட்டு இப்படி சோத்ரம் சோத்ரன் பதினோரா அதிகாரம் ஓடனே அதுக்கு போகணும் அவங்களுக்கு என்ன பவர் கொடுத்துருக்கு ஆரவசனம் வெளிப்படுத்தல் பதினொன்று ஆறு அவர்கள் சொன்ன மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாத அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டுமோ சகலவித வாதிகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்ன அதிகாரம் உண்டு முதல் அதிகாரம் என்ன அதிகாரம் மழை வானத்தை அடைக்க அவர்களுக்கு என்ன உண்டு அதிகாரம் உண்டு யார அவங்க மனுஷர்ல இருந்தவங்கதான் ஒன்னு ராஜாக்கள் வாக்கின்படியே இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரேலின் தேவனாயக்கத்திற்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான் இருபத்தெட்டு பதினெட்டு நோக்கி வானத்திலும் ஆண்டவருக்கு அதிகாரம் வானத்தை அடைக்க பெய்யாதிருக்க யாருக்கு அதிகாரம் உண்டு ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகளுக்கு தெற்கு தரிசிகளுக்கு அப்ப அதுக்குதான் நான் சொன்ன உங்களுக்கு என்ன சுவிச்சு அவர் போட்டா நம்ம ஆப் பண்ணலாம் நம்ம போட்டா அவர் என்ன செய்வாரு ஆன் பண்ணுவாரு ஆஃப் பண்ணுவாரு நம்ம நாமும் அவரும் இணைஞ்சு நின்னா மழையை என்ன செய்யலாம் நிறுத்தலாம் மழையை என்ன செய்யலாம் பெய்யவும் வைக்கலாம் கிளைமேட் அவர் கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோல தான் இருக்குமா எல்லாரும் கிளைமேட்டை கத்தர் அனுகூலமாக்கணும் ஆனத்தை வெணமாய் மாற்றணும் ஆனத்தை மனிப்பாட்டு நிறுத்து வேற எங்கிட்ட போய் பெய்யட்டும் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு சுத்து போகிறதுக்கு அங்கிட்டு அனுசிவிட்டோம் நமக்கு வேண்டாம் நமக்கு கத்தறிந்த நாட்கள் இன்னிலிருந்தே வேலையெல்லாம் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வேலையை தொடங்கிட்டோம் ஸ்டேஜ் எல்லாம் போட்டாங்க அடுத்து இப்போ பந்தல் போட போறாங்க லைட்டு கட்டி எல்லாம் நம்ம வேலையெல்லாம் என்ன செய்யுது டைம் ரொம்ப ஷார்ட் ஜோம் ஒண்ணு எல்லாரும் கத்தறிந்த நாட்கள்ல நமக்கு அனுகூலமாக்கி மழை இல்லாம மழை வானத்தை அடைத்து நமக்கு கிளைமேட் எல்லா பகுதியிலும் கத்திர அனுகூலமாக்க முடியாது அனுகூலமாக்கணுமே கிளைமேட் எங்களுக்கு அனுகூலமாக்கணுமே உண்மையம் அல்லவோ உண்மைய சித்தம் அல்லவோ ராஜ்யத்தின் சுவிசேஷம் போய் பிரசிங்கு சொன்னீர் கத்தர் வரணும் ஊரெல்லாம் நோட்டீஸ் கொடுத்துட்டு யாருக்கு நோட்டீஸ் கொடுக்காம போறக்கூடாது ஏன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு யார கூட்டிருந்தாங்க அதனால மானம் கப்பல் ஏறாம தப்பிட்டான் அந்த கல்யாணம் விட்டுக்கார இல்லையா இல்லன்னா இருக்கிற அரசியல் தலைவரை கொண்டு வந்து இருந்தா அவன் போகும்போது சொல்லிட்டு போவான் ஒரு திராட்சரம் கொடுக்க சக்தி இல்லையா ஏன்டா எல்லாரையும் கூப்பிட்டேன்னு கேப்பான் பாருங்க அங்க இருந்தாரு அந்த குறைவாத அளவுல அப்படி அழகா நெஞ்சிட்டாரு பில் பண்ணிட்டு போயிட்டாரு அது போல ஆறு நாள் கூட்டத்துக்கு யாரு தலைவர் முதல்வர் யோவான் ரெண்டு இது கல்யாணம் வீடு கத அவர் முதல்வர் ஒன்னு பதினஞ்சு பதினெட்டு அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி எல்லாவற்றிலும் முதல்வர் ஆறு நாள் கூட்டத்திலும் முதல்வர் யாரு அவர் தான் முதல்வர் அவர் வந்து உட்கார்ந்து தரணும் போதும் எல்லாமே கிளியரா நமக்கு தெரியாமலே எல்லாத்தையும் அழகாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வருவாரு பிரயாணங்களையும் கண்ட்ரோல் பண்ணுவாரு மீட்டிங் ஆப்ரேட் பண்றதிலையும் நடக்கிறது எல்லா விஷயமும் யார் கண்ட்ரோல் இருக்கும் அவரே முதல்வர் வேற யாரும் நமக்கு முதல்வர் கிடையாது அவர் முதல்வராயிருந்து எல்லாத்தையும் ஆளுகை செய்யா அவர் கல்யாண வீட்டிலே இயேசுவும் அவருடைய சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார் இயேசும் பர்லோகமும் இந்த கூட்டத்துக்கு என்ன செய்யணும் வரணும் அவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அது வாட்டி வரும் எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா எல்லாம் எந்தே இருக்கும் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு பெரிய தலைவர் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் என்ன செய்யும் நீ பார்த்திருக்கீங்களா பெரிய தலைவர்கள் வர்றதெல்லாம் இங்கே இந்த கட்சித் தலைவர் யாராவது வருவான் உடனே ஓன்னு கத்திட்டு ஓடுவானுங்க அப்படிலாம் கிடையாது நான் இந்த சென்னையில் ஒரு நாள் ஒரு இடத்துல கிராஸ் பண்ணும்போது இந்த பூட்டான் மன்னர் வந்தா பூட்டான் தேசனுடைய மன்னர் வந்தா அவ போறா அவன் வந்து ஃபிளைட்டுக்கு ஏர் ஏர்போர்டுக்கு போறாப்ல அதுக்கு முன்னால் மௌன் ரோட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் இது ஆஃப் எல்லா டிராஃபிக் என்னது ஜாம் அந்த முன்னால பாதுகாப்புக்கு இந்த ரோடு கிளியராக இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஜீப் போகுது அடுத்து பத்து நிமிஷம் கழிச்சு அடுத்து ரெண்டு ஜீப் போகுது திரும்ப சைடின் போட்டு ஒரு வண்டி வருது இவன் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு போய் இவன் போய் ஸ்பாட்டுக்கு சேர்ந்து ஓகே எல்லாம் ஓகே என்ன ஒன்று யார் பைலட் வருது அன்னைக்குதான் நான் பார்த்தேன் ராஜ மரியாதைன்னா என்ன பைலட் வர்றான் பைலட் டுவெண்ட்டி போன பிறகு ஒரு பதினஞ்சு புல்லட் அந்த ஏர்ஃபோர்ஸுடைய வண்டிங்க அப்படியே சுத்தி அந்த வண்டி என்ன மகிமையா போறானுங்க ஒரு நூறு வண்டி போகுது இதுல நடுவில் யார் போறா இதே மாதிரி ஆண்டவர் வந்தா எப்படி இருக்கும் வர்றாரு வரப்போறாரு மத்திய ஆகாயத்தில் வர்றாரு ராஜாதி ராஜாவாய் அன்னைக்குதான் திரம்பட்ட அடிப்பாங்க எக்காலம் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் ஆரவார கத்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் எனக்கு வரும் அது ஒரு பெரிய கொண்டாட்டமானது இங்க நாம் கூப்பிடும் நீர் என்ன செய்யும் நடத்தும் முழுவதும் நீர் அவர் ஆளுகை செஞ்சா ஹியூமன் கூட வராது கரண்ட் கூட ஒரு நாய் கூட குறைக்காது அப்படி கப் பண்மா எல்லாரும் கூட்டத்திலும் தேவன் தேவகுமாரன் இறங்கி வந்து வீச்சு இருந்து அவரே முதல்வராயிருந்து முழுவதும் ஆளுகை செய்து நடத்தி தர முடியாது நாங்களுமே அழைக்கிறோம் நீரே முதல்வராயிருந்து எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி நடத்தி ஜெயமாய் மாத்தித்தாரோ